மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் திருவம்தாரம் செய்தவர் ஸ்ரீ குலசேகர் ஆகிவார் எந்த இடத்திலே என்றால் எம்பிசையுமே குலசேகரணும் உரண உரைப்பர் பாய்த்த திருவஞ்சிக் களம் திருச்சூர் ஏர்ணாகுளம் இடையில் டா என்பது ஒரு ஸ்டேகன் அங்கே இறங்கிச் சென்றால் திருவஞ்சிக் களம் என்கிற திவ்யக்ஷேத்ரம் உள்ளது அவ்விடத்திலே திருவவதாரம் செய்தவர் குலசேகர் ஆழ்வார் ஆழ்வார்களில் நம்மாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இடையில் திருவவதாரம் செய்தவர் ஆறாம் அவர் புகியார் முதல் கொண்டு நம்மாழ்வார் வரையில் ஐந்து ஆழ்வார்கள் அவருக்கு அடுத்தபடியாக ஆறாவது ஆழ்வாராக திருவதாரம் செய்தவர் ஸ்ரீ குலசேகராய்வார் குலசேகர சூரி பதப்ஜயுகம் சததம் ஹிருதே நிததே விமலே எதீரித்த சூத்தம் சாஹய விமலுக்கு நேரே தித்தம் சிரசாவே ம் குலேகரம் இவ்வாழ்வாருடைய சரித்திரப் பெருமையை சுருக்கமாகவும் இவருடைய அனுபவங்களை விரிவாகவும் விஜாபனம் செய்கிறேன் புஷியத்தை எஸ்ய நகரே ரங்காத்திரா தினே தினே இந்த குலசேகராய்வாருக்கு அபரிமிதமான அபிநிவேசம் அங்கேயே நித்தியவாசம் பண்ண போகணும் என்கிற ஆசையும் உண்டு ஆனால் ராஜ்யபாரங்களை மகிப்பதனாலே அதுவும் செம்பெருமானுடைய கட்டளையாக பரிபாலிக்க வேண்டியதொன்றாக என்னாலே அதை விட்டுப்போக மனமில்லாமல் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்று ஸ்ரீரங்க யாத்திரை பற்றின போகமே அவருடைய ஊரிலே நடந்துட்டு வந்தது எஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினே குஷ்யத்தே இவர் ஒரு ராஜ்யத்தை மட்டும் பரிபாலித்தவர் அன்று கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோவி கோன் குலசேகரன் தம்முடைய திருவாக்காலையை சொல்லுகிறார் கொல்லி காவலன் கொல்லி என்பது மலையாளத்திலே உள்ள ராஜ்யம் அதை காப்பாற்றுகிறவர் கூடல் நாயகன் கூடல் என்பது தென்மதுரை அந்த தென்மதுரை ராஜ்யத்தையும் இவர் பெற்று ஆண்டு வந்தார்ிகாபலன் கூடல் நாயகன் கோழி கோன் குலசேகரன் கோழி என்பது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே இருக்கிற உறையூருக்கு கோழி என்று பெயர் அந்த ராஜ்யத்தையும் ஆண்டு வந்தார் இப்படி இருக்கிற மகானுபாவிற்கு ஸ்ரீரங்கத்திலே அபரிமிதமான அபினிவேசமும் அங்கேயே நிச்சயவாசம் பண்ண வேண்டும் என்கிற ருச்சியும் இருந்தது பரப்படுவர் இன்றைய நான் ஸ்ரீரங்கம் போகிறேன் என்று புறப்படுவர் மந்திரிகள் இவர் ராஜாபாஜியில போய்விட்டாரால் அராஜகமாகிவிடும் என்று எப்படி இவரை தடுப்பது என்று பார்த்து சில பாகவதர்கள் உடனே அங்கு வந்து சேரும்படியாகச் செய்வர்கள் பாகவதர்கள் வந்து விட்டால் அவர்களை விட்டு விட்டு பகவான் அண்டே போவதற்கு இவருக்கு ருச்சி கிடையாது ஏன் பகவானைக் காட்டிலும் பாகவதர்கள் ரொம்ப விசேகம் உடையவர்கள் அவர்களை சேவிப்பதும் அவர்களுக்கு பரிச்சரிய பண்ணுவதும் பகவத் சேவையை காட்டிலும் சிறந்தது என்கிற அபிமானம் இவருடைய ஹதயத்திலே இருந்தபடியாலே பாகவத்தர்கள் வந்துவிட்டால் அவர்களை ஆராதிப்பதிலேயே போதுபோக்காக இருந்து யாத்திரையை மறந்து விடுவர் இப்படி சில நாள் சென்றவாறே மறுபடியும் புறப்படுகிறேன் என்று ஆரம்பிப்பவர் மந்திரிகள் மறுபடியும் புதுசாக விலட்சணமாக சில பாகவதர்களை அங்கே வரச் அந்த ஸ்ரீரங்க யாத்திரையை மறக்கும்படியாக செய்துவிடுவர்கள் இப்படியாகவே ஆழ்வாருக்கு அந்த ஸ்ரீவைஷ்ணவ பாகவத்தோத்தமர்களிடத்திலே அவரிவிதமான ஒரு அபினிவேசம் உண்டாய்விட்டபடியினாரே அந்த அவருடைய ராஜ்யத்தில் பல ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்து சேர்ந்து இவருடைய மாளிகையிலே ஸ்வச்சந்த விகாரம் தங்களுடைய கிரகத்தில் வாசம் பண்ணுவது போல வசித்துக் கொண்டிருந்தார் அவர்களிடல இதற்கு ரொம்ப ஆசை உண்டாய்விட்டது மந்திரிகளுக்கு ஒரு பொறாமையும் ஏற்பட்டது நம்மை காட்டிலும் அந்த பாகவதர்களிடத்திலே இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிருக்கிறது இதை எப்படியாவது குலைக்க போடும் என்று நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் அதாவது இந்த ஆய்வார் புனர்முசு அவதரித்தபடியினாலே அந்த புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்த ராமபிரானை தமக்கு ஆராத்ய தேவத்தையாகக் கொண்டிருந்தார் அதாவது சக்கரவர்த்தி திருமாள் விளைய பெருமாள் சீதாபிராட்டி இந்த மூவரையும் பெரிய விக்கிரகமாக அழுந்துள்ள பண்ணி தமது கிரகத்திலே விசேகமான திருவாபரணங்கள் சமர்ப்பித்து புனர்வசு புனர்வசு அவருக்கு விதேசங்களிலே நடப்பது போன்ற அபிஷேகமும் விசேஷ கோஷ்டிகளும் நடத்தி வந்தார் அந்த மந்திரிகள் சமயம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் எதற்கு ஸ்ரீவரிஷ்ணவர்களிடத்திலே இவருக்கு கொஞ்சம் ஆசை குலைய வேண்டும் அதற்கு என்ன வழி பண்ணலாம் என்று பார்த்திருந்தார் அந்த திருமாலுடைய திருவாபரணங்களை எல்லாம் களைந்து ஓரிடத்திலே விட்டுவிட்டு திருமஞ்சனம் சமர்ப்பித்து மறுபடியும் அந்த திருவாபரணங்களையும் பஞ்ச பீதாம்பரங்களையும் சாத்துகிற முறையிலே திருவாபரணங்களை களைந்து வைத்திருக்கிறார் இந்த அர்ச்சகர்கள் தாங்களே அந்த திருவாபரணங்களை மறைத்து களமாடி விட்டு ராஜாவுக்கு தெரிவித்தார் ராஜா திருவாபரணங்களை களைந்து வித்திருந்தோம் மறுபடியும் சாத்துவதற்கு பார்த்தவாறே அது கிடைக்கவில்லை விசாரிக்கணும் என்னமா போயிருக்கும் நார் ராஜா என்னமா போயிருக்கும் அடிக்கடி பாகவத்தாள் வைஷ்ணவாள் என்று வந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை விட்டு வேற எங்கேயும் போகாது அவர்களை விசாரணை பண்ணுவது சோதனை போடுவது செய்தால் நல்லது என்றார்கள் அந்த மந்திரிகள் உடனே அந்த குலசேகராழ்வாருக்கு ஒரு பிரதிஜி சமதம் பண்ண தோன்றிற்று அதை இப்போதும் அவருடைய திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்க ஆரம்பிக்கிற போது ஒரு தனியன் அனுசந்தித்து வருகிறோம் அதிலே இந்த கதை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆரங்கட பரநண்பர்கள் கொள்ளாரன்று அவர்களுக்கு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த சங்கோல் கொல்லிகாவலர் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தரிசிகாமணியே ஹாரங்கடா பரநண்பர் கொள்ளாரன்று போனது காணாமல் போனது பெரிய ரத்தனஹாரம் முக்தாகாரம் ஆரங்கடா அந்த முக்தாகாரம் ரத்தனஹாரம் காணாமல் போன அளவிலே அந்த பாகவதாதான் திருடிவிட்டார்கள் என்று மந்திரி சொன்னபடியாதே பரநண்பர்கள் கொள்ளார்கள் பகவத் பக்தர்கள் பாகவதர்கள் ஒரு காலம் கல்வம் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கே வாரங்கொடு வாரம் என்றால் பச்சபாத்தம் வாரங்க கொடு அவர்களிடத்தில் பச்சபாத்தம் செலுத்தி குடப்பாம் விர்கையிட்டவன் ஒரு குடத்தை கொண்டு வர சொல்லி அதன் கீழே ஒரு மோதிரத்தை போட்டுவிடுவது அதன் மேலே ஒரு கொடிய நாகத்தை படுக்க வைப்பது அந்த நாகத்துக்கு அஞ்சாமல் இந்த பாகவத்தால் திருடமாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த பாம்பின் கீழே இருக்கிற மோதிரம் உண்டு அந்த மோதிரத்தை எடுப்பது அந்த கையில் விட்டுகிற போது இவர் பண்ணுகிற சபதம் பொய்யான சபதமாயிருந்தால் அந்த சர்ப்பம் இவரை தூண்டிவிடும் நெய்யாகவே இருந்தால் அந்த சர்ப்பம் ஒன்றும் பண்ணார் அந்த நீதியிலே குடப்பாம்பில் கையிட்டவன் அந்த பாம்பு நிறைந்த ஒரு குடத்துக்குள்ளே கைய விட்டு இது கீழே இருக்கிற சின்ன ஒரு மோதிரத்தை எடுக்கிறது எடுத்தார் அந்த பாம்பு ஒன்றும் செய்யவில்லை உடனே மந்திரிகளை கேட்டார் இந்த மாதிரியாக நான் சபதம் பண்ணேன் நீங்கள் சபதம் பண்ணுங்கள் நாங்கள் எடுக்கவில்லை என்று நீங்கள் சபதம் பண்ணுங்கள் என்று சொன்னவாறே தாங்கள் ஏகாந்தமாக மறைத்துவிட்ட அந்த ஆபரணத்தை ராஜா வருடத்திலே கொண்டு விட்டு எதோ நாங்கள் கட்ட அன்னத்தாலே செய்துவிட்டோம் ராஜா எங்களை கைவிடக்கூடாது மன்னிக்க போடும் க்ஷமிக்க இனிமேல் நாங்கள் இப்படி அபச்சாரப்படுவதில்லை என்று சொல்ல சரி அவருக்கு அவளும் பக்தியை காட்டுகிறார்கள் என்கிற அன்னத்தாலே அவர்களே மன்னித்து விட்டார் கொள்ளாரன்று அவர்களுக்கே வாரங்குடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த சங்கோஹோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே இது பெருமை மற்றொரு பெருமை இவர் ஸ்ரீ ராமபக்தர் என்று ஏற்கனவே சொன்ன ராமபக்தராகினாலே ஸ்ரீராமாயணத்தை தான் தினப்படியாக ஒரு இருபது சர்க்கம் முப்பது சர்க்கம் பாராயணம் செய்வார் வித்வான்களைக் கொண்டு ராமாயண கதையை சொல்லச் சொல்லி அதை ஆனந்தமாக கேட்டுக் கொண்டிருப்பான் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவராயிருந்தாலும் கூட ராம கதையை இந்த காதால கேட்பதுண்டு அது ரொம்ப விசேஷம் அதனாலே நல்ல பக்தர்களை கொண்டு வர சொல்லி அவர்கள் வாக்கினாலே ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை வாசிக்க செய்து பிரவச்சனம் பண்ணவர் அவர் அதை கேட்டுக் கொண்டிருப்பார் ஒரு நாள் விராட்டியை ஏகாந்தமாக நிறுத்திவிட்டு கரு மாரீச்சன் பின்னே போயிருக்கிறார் அந்த சமயத்திலே பிராட்சியினுடைய ஏகாந்த வாசத்தையும் பெருமாள் மாரீஜன் பின்னே போயிருப்பதையும் உடனே ராவணன் வந்து சீதா பிராட்கை கவர்ந்து போனான் என்பதையும் அந்த ராமாயண பிரவச்சனம் பண்ணுகிறவர் ரொம்ப அட்டகாசத்தோட குடி பெருமாளை பிரிஞ்சி பிராட் போய்விட்டாள் என்று கோலாகலமாக பிரவச்சனம் பண்ணியிருந்தார் இவருக்கு குலசேகராய்வாருக்கு கதை சொல்லுகிறார் என்கிற எண்ணமில்லை வாஸ்தவமாக தாம் அப்போது இருக்கிறவராகவும் அந்த சமயத்திலேதான் ராமனுக்கும் பிராட்சிக்கும் விஸ்வேஷம் நேர்ந்ததாகவும் நினைத்து கொண்டா வில்லை கொண்டா பானங்களைக் கொண்டா போய் நாம் போய் ராவணனை துவம்சம் பண்ணிவிட்டு வந்துவிடுகிறேன் என்று இவர் கலந்துவிட்டார் அப்புறம் பார்த்தார்கள் அவர்கள் உடனே அந்த கட்டத்தை பிராட்டி மருகுடையும் பிருமாடத்திலே வந்து சேர்ந்தாயிற்று பட்டாபிஷேக சர்க்கத்தை வாசித்து திருமாளம் பிராட்டியும் ஆனந்தமாக நித்யஸ்தீர் நித்தியமங்களமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல சந்தோஷம் என்று தன்னுடைய யாத்திரையை நிறுத்திக் கொண்டார் இப்படி இவரை போன்ற பக்தர்கள் வேற யாரையும் ஒப்பிட முடியாது அப்படிப்பட்ட இந்த மகான் இவருக்கு ராமாவதாரம் மட்டுமன்று கிருஷ்ணாவதாரத்திலேயும் பிரபலமான பிரீத்தி உண்டு அது தவிர பகவானுடைய அர்ச்சாவதாரமாகிய ஸ்ரீரங்கத்திலே அபரிமிதமான அபிநிவேசம் என்று ஏற்கனவே தெரிவித்து அந்த நிபந்தேச விஷயமாக முப்பது பாசுரங்கள் அத்தமாக சாதித்திருக்கிறார் இவர் சாதித்தது பெருமாள் திருமொழி என்று வழங்குகிறார் பெருமாள் என்றார் எம்பெருமான குலசேகரவருக்கு குலசேகரப் பெருமாள் என்றே விவகாரம் ஆகவே பெருமாள் என்பதற்கு குலசேகர அர்த்தம் அவர் அருளி செய்தது பத்து பதிகம் 105 அஞ்சு பாசுரங்கள் முதல் முப்பது பாசுரங்கள் ஸ்ரீரங்கத்தை பற்றினவை நாலாவது பதிகம் திருவாங்கடமுடையான இடத்திலே அபிநிவேசத்தை காட்டும் பதிகம் ஐந்தாவது பதிகம் மலநாட்டிலே திருமித்துவக்கோடு என்று ஒரு நிபிதேசம் அதை அந்த பக்கத்தால் இப்போதும் திரும்பித் தோடு திரும்பி துவக்கோடு சொல்ல திருமி்தோடு என்பர்கள் அந்த திருமித்தவக்கோடு விஷயமாக ஒரு பத்து பாசுரம் அதற்கு பிறகு ஏர்மல்பூங்குழல் ஆலனு கரும்பன்னோ என்கிற இரண்டு பதிகங்கள் கிருஷ்ணாவதார விஷயம் அதற்கு மேரே மண் புகழ் கௌசலதன் மணி வயிறு வாய்த்தவனே என்று கௌசல்யாதேவி மனுக்கு ஒத்து தாள ஒரு பதிகம் அதற்கு பிறகு ரெண்டு பதிகம் ராமாவதார விஷயம் தசரத சக்கரவர்த்தி கைகேயினுடைய வார்த்தையினாலே ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு புலம்புகிறார் அந்த புலம்பலை இந்த தசரதந்தான் புலம்பியவ புலம்பல் தன்னை தசரத சக்கரவர்த்தி புலம்பினது வால்மீகி ராமாயணத்திலே ஏதோ நமக்கு சொல்பந்தான் தெரிய வரும் உள்ளபடி எவ்வளவு புலம்பினாரோ அவ்வளவு மிகப்பெரிய ஆசிரிய விருத்தத்திலே பத்து பாசுரமாக அருள் செய்த கடைசியை பதிகத்திலே ஸ்ரீராமாயண கதையை பரிபூர்த்தியாக உத்தரகாண்டம் உள்பட தயரதந்தன் மகனாய் தோன்றித்தது முதலாம் தன் உலகம் புக்கதூரா தசரதாத்மஜனாய் அவதாரம் பண்ணிரு முதல் கடைசியாக தன்னுடைய லோகத்திலே போய் சேர்ந்த வரையில் ராமாயண கதையை சாரமாக தெரிவித்தேன் என்று ஒரு பதிகம் பாடி தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தலக்கட்டி இருக்கிறார் இது தவிர முகுந்த மாலை என்பதும் ஒரு ஸ்தோத்திரம் அது சம்ஸ்கிருதம் அது அதை குலசேகராய்வார் அருளி செய்ததென்றே பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள் குலசேகராய்வார் சாதித்ததாக இருந்தால் திவிதேசங்களிலே மற்ற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் சமாஷோசி ஸ்ரீகுண இந்த த்திரங்களை எப்படி நாம் ஆதரித்து ஓதி வருகிறோமோ அதே மாதிரி முகுந்தமாலயம் ஓதி வந்திருக்கலாம் ஆனால் பெரியோர்கள் அதை சன்னதிகளிலே ஆதரிப்பதாக தெரியவில்லை ஆகினாலே குலசேகராய்வார் சாதித்ததாக இராது அவருடைய திருப்பேரனாருக்கும் குலசேகரர் என்று பெயர் அவருடைய கிருத்தியாக இருக்கலாம் என்று சிலர் சொல்லுவர் இந்த கடைசி ஸ்லோகத்திலே கவிலோக்கவீரேஜன்மத்மசராவூத்தேனரஷ்ட்பதேனா ராத்திய குலசேகரேணா குலசேகரேணரா குலசேகரராஜா பண்ணியன கிரந்தம் இது அவருக்கு ஒரு அடமொழி கொடுத்திருக்கு மித்ரேகே கிரிதன் அவர பத்மசராவூதாம் அந்த குலசேகராழ்வாருக்கு இருவர் ரொம்ப அந்தரங்க மித்திரர்கள் அவருடைய பேர் என்ன மபரா பத்மசரவனுடைய வியாக்கியான முகுந்தமாலார் வியாக்கியானத்திலே இதை விவரித்திருக்கிறேன் பத்மசரகா என்று சொன்னார் பத்மங்களை தாமரையை பானமாக உடையவர் மன்மதன் அவனுக்கு குசுமாயுதஹா குசுமே சுஹு என்று மன்மதனுக்கு பெயர் அந்த நீச்சியிலே பத்மசரகா மன்மதன் அந்த மன்மதனுக்கு என்ன பெயர் மதனோ மன்மதோ மாறகா மாறன் என்பதும் அவருடைய பெயர் அந்த மாறன் என்கிற பதத்தாலே குருகூரு மாறன் சொல்லாயிரத்துள் இந்த மாறன் என்று சொன்ன உடனே நம்மாழ்வாருடைய ஞாபகம் பெறும் ஆகவே பத்மசரகா என்றது மாறன் நம்மாழ்வார் மவராமரானா பிராமண சிரேஷ்டர் என்று அர்த் பெரியாழ்வார் தம் விஷ்ணு சித்தன் நமாமில திலகம் பிராமண குலத்துக்குள்ளே திலகமானவர் அவர் இந்த ரெண்டு பதத்தாலையும் என்ன தெரிவிக்கிறது எஸ் எம் இத்ரேகே குலசேகரவருக்கு இன்னெந்த பக்கத்தில் இருக்கிறவர் மாறன் அந்தண்ட பக்கத்தில் இருக்கிறவர் திஜன்மவரலான பெரியாழ்வார் நம்மாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இடையிலே தோன்றிய குலசேகரே ஆஜ்யா என்று சொல்லியிருப்பதனாலே இது ஒன்றான குலசேகராழ்வார் விஷயமாகத்தான் சம்ஸ்கிருத கிரந்தம் அது தனிப்பட அனுபவிக்க வேண்டும் இப்போது இந்த பெரியாழ்வார் திருமொழியிலே வகுத்து காண்பித்தேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று வகுத்து காட்டின அது ரொம்ப அனுபவ கிரந்தம் உயர்ந்த அனுபவ கிரந்த இதற்கு சமானமாக நம்மாழ்வாருடைய அனுபவத்தையும் சொல்ல முடியாது சில அனுபவங்களை தெரிவிக்கிறேன் ஆரம்பிக்கும் அந்த ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரத்திலே தமக்கு உள்ள ஒரு அவகாகனமுண்டே அபினிவேசம் அதை அற்புதமாகக் காட்டியிருக்கு இங்க இருளில் எட்டுடர் மணிகள் இமைக்கு நச்சி இனத்து அணிபணமாயிரங்களார்ந்தா அரபரசப்பெரும் ஜோதி அனந்தனும் அணிவிழங்கி முயர்வள்ள மாவி இருவரங்கப் பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரை கையார் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியைக் கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினகள் என்று கொலோ கழிக்கு நாளே இருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணுண்கள் என்று கழிக்கு நாளே ஏற்கனவே ரங்கநாதனை சேவிக்காதவரன் ஒரு தடவையோ பல தடவைகளிலேயோ சேவித்திருக்கிறார் அடுத்த மாசுரத்தாலே தான் முன்னே சேவித்தவர் என்பதை காட்டுகிறார் வாயோரில் இறைஞ்சு துதங்களார்ந்தா வளையுடன் விரழல் ஆக முமிழ்ந்த செந்தி வியாத மலர் சென் நிவிதானமேபோஹ மேன்மேலும் மிகவெங்கும் பரந்த சங்கு காயம்பூ மலர் கடியரங்கத் கடியரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பக்தி நன்றி என் பாயாரவன் கோலோ வாக்கு நாளை ரங்கநாதனுடைய இரு சமீபத்தில் அதாவது ஒரு மழம் ஒன்றரை மழம் தூரம் இருக்கும் பெரிய பெருமாள் உள்ள சைனித்திருக்காரே கர்ப்ப கிரகத்திலே அந்த பெரிய பெருமாள் பக்கத்திலே அவருடைய இதரே உற்சவர் ரங்கநாதன் மூலவருக்கு அழுகை மணவாளன் என்று திருநாமம் உற்சவருக்கு நம்பெருமாள் என்று திருநாமம் அந்த நம்பெருமாளுக்கு ஒரு மழந்தூரத்திலே இரண்டு கம்பங்கள் இருக்கிறது அந்த கம்பத்துக்கு திருமண தூண் என்று திருடாம எம்பெருமானை வேதாந்தங்கள் சர்வகந்த சர்வரசா சர்வகந்த சகலவிதமான பரிமளங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு தத்துவமாக இருப்பவர் சர்வ சகலவிதமான ரசங்களும் வெளிவடுத்திருப்பவர் என்று அனுபவித்தது வேதாந்த சாஸ்திரம் அந்த சர்வகந்த அவருடைய கந்தம் உடைய திவ்ய அந்த பரிமளமே ரெண்டு கம்பமாக ஸ்தம்பமாக வழிபடுத்தது என்று அந்த ஸ்தம்பத்தை எப்போது யார் நாட்டினார்கள் என்று சொல்ல முடியாது ரங்கநாதனை நாட்டின காலமும் நமக்கு தெரியாது அவர் முன்னே அந்த ஸ்தம்பங்களை நாட்டின காலமும் தெரியாது அதுக்கு திருமணத்தூண் என்று பெயர் மனம் திருமணம் மணம் என்றால் கந்தம் திருமணம் என்பது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயப்படி எல்லாத்துக்கும் திரு என்கிற சொல்லை ஏற்றி வழங்குகிறபடினாலே திருமணத்தூ அந்த திருமணத்தூண் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் எத்தனோ ஜனங்கள் வரது ரங்கநாதனை சேவிக்கிறது எல்லாருக்கும் தெரியாது திருமணத்தூள் என்கிற பெயரே தெரியாது குலசேகர ஆழ்வார் அடிக்கடி அங்கு செவித்தவராயனாலேதான் மணத்தூணே பற்றி நன்றி என் வாய் ஓரோ வாக்கு இதுல ஒரு விசேஷம் மணத்தூணே பற்றி அது பிடிச்சிண்டு கோவிலில் இருக்கிற வஸ்துக்களை கையாள தொடக்கூடாது அங்கு இருக்கிற எந்த வசூலியும் கையால் தொடக்கூடாது கை கூட்டிக் கொண்டிருக்க போடும் அல்லது கையை கட்டி கொண்டிருக்க போடுமே தவிர சுகர்ல கை வைப்பது ஸ்தம்பத்தில் கை வைப்பது ஒன்றும் செய்யலாகாது மணத்தூடே மனத்தூண் இடையே நின்று என்று இவர் சொல்ல வேண்டும் மணத்தூணே பத்தி நின்று அதை பிடிச்சு கொண்டிருந்து என்று சொன்னபடினாலே அதனுடைய கருத்தை ஸ்ரீரங்கத்திலே நித்தியபாசம் பண்ணி ரங்கநாதனோட அதிக பரிச்சயங்களுடையவரான பக்தர் என்கிற ஆச்சாரியர் அதனுடைய கருத்தை வெளியிடுகிறார் சேகசயலோமீரயா குலித்தலோலமான ஆலம்பமி மோதஸ்தம்பயம் அந்தரங்கமியாம அங்கு போய் நின்று பெருமாறு செலிக்கிறதாம் குலசேகராகிறார் அப்போது என்னாகிறது பெரிய பெருமாளுடைய திருக்கண்களில் இருந்து கரியவாகி புலபரந்து மலிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய தண்டாமரை கண்களில் இருந்து இந்த கதாட்சாமிரத தாரை வள்ளமாக பெறுகிறது அடிச்சுட்டு போறது இந்த ஆழ்வாரே அந்த கடாட்சாமிருத தாரே உண்டு அது தத்தளிக்கு பண்ணிண்டு அடிச்சுட்டு போறது அந்த சமயத்தில் ரெண்டு கையாறு ரெண்டு கையாறு அந்த ஸ்தம்பங்களை பிடிச்சு கொண்டு நன்றார் குலசேகரார் அது அவருக்கு ஞாபகம் வந்தபடினாலே மனத்தூணே பற்றி நன்று அதனுடைய கருத்தை அறிந்து பட்டர்லோச்சாமிர நதீர குளிதலோமான ஆலம்பமிவா ஆமோதத்தம் பக்தயம் அந்தரங்கமியாமா அந்த தசகத்திலேயே ஸ்ரீரங்கத்திலே உள்ள ஸ்ரீவைஷ்ணவர்களை கொண்டாடி ஒரு பாசுரம் பாடுகிறார் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு எது ஏத்தம் என்று கேட்டால் தத்தாக விழுதும் தீசமாடுகிறதும் சாப்பிடுகிறதும் தூங்குகிறதும் பெருமை என்று பஞ்சகால பராய சொல்லி ஒரு பகலுக்கு முப்பது நாழிகை அந்த முப்பது நாழிகை ஆறாறு நாழிகையாக அஞ்சு காலமாக பெருக்கி முதல் காலத்திலே இன்னது செய்ய வேண்டும் இரண்டாவது காலத்திலே இன்னது செய்ய வேண்டும் மூன்றாவது காலத்திலே இன்னல் செய்ய வேண்டும் என்று பாஞ்சராத்திர சாஸ்திரங்களிலே அந்த பஞ்ச காலங்களிலேயும் பருமை காஞ்சிகளான உத்தம வைதிகர்கள் செய்ய வேண்டிய முறைகளை வகுத்திருக்கிறார் அதை அனுபவிக்கிறார் குரசேகரால்வார் மரந்திகள் மனமொழித்து வஞ்சமாடக்கி இடர்பார துன்பம் துறந்து இருமுழு எல்லா தொன்னறிக்கண் நிற நின்ற கொண்டராணா அறந்திகளும் மற்றவர் சங்கதியை பொன்னி அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் நரந்திகளும் மாயோனைக் கண்ட கண்கள் நீர்மன்று மரந்திகழும் மனமொழித்து வஞ்சம் மாத்தி பல பேரிடத்திலே மாத்தரியங்கள் அகங்காரம் வஞ்சனையான வண்ணங்கள் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸ்ரீரங்கத்திலே வாசம் பண்ணுகிற மகான்களுக்கு இன்னமும் எப்படிப்பட்டவர்கள் இருமுழு இருமுழுது ரெண்டையும் மூன்றையும் சேர்த்தால் அஞ்சு அஞ்சு காலங்கள் முதல்ல அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுவது ஒரு காலம் அப்புறம் பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய சம்பாரங்களை எல்லாம் சேகரிப்பது ஒரு காலம் பெருமாளுக்கு திருவாராதனம் சமர்ப்பிப்பது ஒரு காலம் பக்தர்களுக்கு பாதங்கள் சொல்லுவது காலக்ஷேபங்கள் சாதிப்பது ஒரு காலம் மறுபடியும் பிராச்சீனமான இதிகாச புராணங்களையெல்லாம் தாம் பாராயணம் செய்வது என்பது ஒரு காலம் மறுபடியும் சாயங்காலம் சந்தியாவந்தனத்துக்கு அங்கமாக தீர்த்தமாடிவிட்டு பகவத் அந்த காலத்திலையும் பண்ணுவர் மூன்று காலத்திலேயும் பகவானுக்கு ஆராதனம் பண்ணுபால் உத்தம நம்ம கிரகங்களே ஒரு வாழைக்கு ஆராதனமே சமப்படுகிறது காத்தால் வாழையில ஆராதனம் மத்தியானன வாழையிலேயா என்று பெயர் இடைக்காலத்திலே செய்கிற ஆராதனம் மறுபடியும் மூன்றாவது காலத்திலே சாயம் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு எப்படி நாம் சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிறதை பகவானுக்கு நிவேதனம் பண்ண வேண்டும் திரு முப்பொழுதுலா தொன்னறி கண் இது நேற்றி இன்றைக்கு ஏற்பட்டதன் நில நன்ற கொண்டரான அறந்திகளும் மணத்தவர் அவர்களுக்கு கதியவர் பொன்னி அணியரங்கத்தரவணையில் பள்ளி கொள்பவர் நம்முடைய ஒரு பெரிய உற்சாகத்தை காட்டு வன் பெருவானக முய அமரருய மண்ணுயா மண்ணுரையில் மனிதருயா துன்பமிகு துயரகல வயர் ஒன்றில் நாளரா அகமகிழும் நோக்கிப் பள்ளி கொள்ளும் அணியரங்கண் திருமுற்றத்து அடியாருகங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு ி உடனே என்று இருக்கு நாளே அடையிலே நீங்கள உடனே பெருமாள் கிட்ட போய்விட முடியாது பெருமாங்களை முடியாதே சேவிக்கப் போகிற கட்டங்களை சொல்லுகிற போது பின்னிட்ட கடையானம் பிரமணம் இஞ்சிரனம் துன்னிட்டு புகர் அறியவைகுந்த நிழ்வாதல் மனோபலத்திலே வைகுந்த நூல்வாசல் சொல்லுகிறார் அதுதான் அர்ச்சாவதாரத்திலேயும் எம்பெருமாருடைய சல்லுகளுடைய முன்புறம் உண்டே அதற்கு வைகுந்த நூல்வாக என்று பெயர் அங்கே பாகவத்தெல்லாம் சேர்ந்து உள்ள போரத்துக்கு வழி கிடைக்காமல் தத்தளிக்கின்றிருப்பது அவளை பற்றி பேசுகிறார் துன்ப மிகுயராகவா அயர் ஒன் இல்லா அகம விழும் தொண்டருமா அன்பொடு தென் ஜனோக்கி பள்ளி கொள்ளு மணியரங்கன் திருமுத்தடியாரங்கள் அந்த துவஜஸ்தம்பம் இருக்குதே அதனுடைய பிராந்தம் தெரிய விஸ்தாரமான அடம் திருமுத்த வெளியில் சொல்லுவார் காஞ்சிபுரத்திலும் உண்டு திருமுத்த வெளி அங்கெல்லாம் பாகவத்தால் நிறைந்து உள்ளே போவதற்கு சமயம் எதிர்பார்த்திருக்கிற கட்டம் அது தடியார் இன்ப மிகு பெ கண்டு அப்படியே சேவிச்சிருந்தா பொறுபோற ஒண்ணும் வாழ் அந்த இன்ப மிகு பெரும் குழுவுஹே இந்த பாகவத்தால் நிறைந்த கோஷ்டி உண்டே அது இன்ப மிகு பெரும் குழு அதை கண்டு கண்ட உடனே அப்பால போக முடியாது யானு மிக உடனே என்று கொலோஹோ அடுத்த பதிகத்திலே இந்த பாசுரம் உள்ளுக்குள்ளே ரொம்ப வேலை செய்கிறதை குலசேகராய்வார் இந்த பரம பாகவதாருடைய திரளை பேசிவிட்டபடியினாலே தருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாறு வாழ்வாத்தமிழ் வளமால மாறுபனை வாட்டிமால்கொள் சிந்தையராய் ஆட்டி அவர் தழைத்து அயறுவைடம் மையடியாறுகளிடம் ஈர்த்தம் கண்டிடக்கூடுமே அதுகாணங் கண் பயனாவதே நாம் கண் படைத்த பிரயோஜனம் எது என்று கேட்டால் இப்படி ரங்கநாதனை சேவித்து ஆட்டமோவி உடம்பு தெரியாமல் தாங்கள் ஆட ஆரம்பித்து விடுவர் யாரைப்போலே நாரத பகவான் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறான் நாரத பகவான் அதை பெரியார் சாதிக்கிறார் அந்த நாரதர் ஆமையாயி கங்கையாய் ஆய்கடலாய் அவனையாய் அருவராய் நான் முகனாயி நான் மரையாயி வேள்வியாயி தக்கணையாயி தானுமானான் சேமமுட நாரதனார் சென்று சென்று துதித் துறஞ்ச கிடந்தான் கோயில் நாரத பகவான் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வருவது ஸ்ரீரங்க மகாத்மம் என்பதில் நாரதமுரண அந்த அங்கு வந்து அர்த்தரம் பண்ண உடம்பு தெரியாமல் நர்த்தனம் பண்ணவர் அது எப்படி பண்ணவர்கள் என்பது ஆடி பாடி அரங்க ஓவென்றழைக்க தொண்டர் அடிப்பொடியாட நாம் கங்கரிடைந்தாடும் போகே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் சேமிட்டு அப்படியே காசிக்கு போனோம் கங்கையில ஹோ தீர்த்த மாட்டு வரணும் என்று மனசிலே பிளான் போட்டு வந்தாலாம் கோவிலுக்குள்ளே வந்தாளாம் இந்த பாகவத்தால் எல்லாம் ஆடி பாடி அரங்கால கூப்பிடுகிற ஒரு கோஷத்தை காட்டார்கள் அவருடைய திருவடிகளில் இருந்த தூள்கள் உண்டு அந்த தூளை எடுத்து தலைமையில வச்சுக்கொண்டால் கங்கா ஸ்தானத்தை காட்டலாம் எத்தனையோ பங்கு புனிதமானது இப்படிப்பட்டிருக்கிற பாகவத்தாளுடைய பாத ரேணு உண்டைய பாத தூள் அது நமக்கு கிடைத்தால் கங்க நீர் குடைந்தாடும்போற்க என்ன கங்கா ஸ்தானம் பண்ணணும் என்கிற ஆசை நமக்கு எதற்காக உண்டாக போடும் என்று அந்த பாகவதாருடைய பெருமைத்தான் ரடர்த்ததும் ஏனமாகாயி நிலங்குண்டதும் முன்னிராமனாகி மாறடர்த்ததும் மண் அளந்ததும் சொ சொல்லி பாடி போல்வரும் கண்ண நீண்ட காவிரி அங்க பாயர்ல எங்க பாயர்ல மாவுடைய கண்கள் அந்த பொன்னியாருண்டே காவிரி கிருக்காவே அது இவாளுக்கு அந்த பகவத் சரித்திரங்களை வளர்த்ததும்னு ஒருத்தர் ஒரு கதையை சொல்லுவார் ஏனமாகாய் நிலங்குண்டதும் வரஹாவதார கதையை ஒருவர் சொல்லுவார் மாரடர்த்ததும் மண் கலந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பேராறு போல் வரும் காவேரியாறு பெருகுதல்லே வட திருக்காவேரி செஞ்சிருக்காவேரி அந்த ரெண்டு திருக்காவேரியும் இந்த பாகவதாவுடைய ரெண்டு கண்களே பெருகுமா அப்படிப்பட்ட அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய்வடி அவருடைய சேவடியில இருக்கிற செழும் சேருண்டே அந்த சேரை எடுத்து என் சென்னி கணிவனே இவர் ராஜா இவர் தலையிலே கஸ்தூரி எல்லாம் கூடிக்கொள்ள வேண்டியவர் அப்படிப்பட்டவர் செழும் சேரு என் சென்னி கணிவனே மூன்றாவது பதியம் பெயரே யாவரும் பைத்தியம் பிடிச்சு போட்டு ஸ்ரீ ரங்கநாதன் சன்னதியிலே குலசேகராய்வாருக்கு பைத்தம் பிடிச்சு போட்டு பைத்தியம்னகா கல்லெடுத்து போடுற பைத்தியம் என்று மயில் வாழ்க்கையை மைய என கொள்ளுமி தன்னொழும் கூடுவதில்லையா நான் ஊருக்கு போமாட்டேன் அங்கு இருக்கிற பிராகுதாவோட நான் சேர மாட்டேன் அரங்கா என்றழைக்கின்றே நையல் கொண்டொழிந்தே உண்டியே உடையே உகந்தோடும் மண்டலத்தோடும் கூடுவதில்லையானு இங்க இருக்கிற சம்சாரர்களுக்கு என்ன காரியம் ரெண்டு உண்டியே உடையே உகந்தோடும் அங்க பிரசாதம் சாப்பாடு போடுறாள்னா ஓடுவாங்க இல்ல அங்க பஸ்டி வந்தா வசதாரம் பண்றாள் ஓடுவார் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம் மண்டலத்தொடும் கூடுவதில்லையாவோ உனக்கு பயிற்சி பிடிச்சி போக்கு அப்படின்னாலாம் சில பேர் வந்து அவா பெயரே எனக்கு யாவரும் யானு மோறு ரூபையனே நான் எல்லாரையும் போயிட்டாள்னு நீங்கள்லாம் என் பயிற்சிகளெல்லாம் நினைச்சு விடுங்க உங்களோட எனக்கு சேர்க்கை வேண்டாம் என்னோட உங்களுக்கு சேர்க்கை வேண்டாம் எனக்கு தனியாக விட்டுங்க நான் பாகவதன் இவரைக்கே ராஜாவா இருந்தேன் இப்ப பாகவதனாயிருக்கு என்று தன்னுடைய உன்மாதத்தை காண்பித்தார் மூன்றாவது பதிகத்தில் நான்காவது பதிகம் திருவாங்கடமுடையான் விடயம் திருவாங்கடத்திலே இதானா ஒரு ஜென்மன் தனக்கு என்று ஆசை சங்கமுடத்தான் தன் வேங்கடத்தில் கோனேறி வாழும் குருகாய்ப்புறப்பேரே கோனேரி சுவாமி புஷ்கரிணி அங்க இருக்கிற ஒரு கட்டாகம் உண்டு அதற்கு சுவாமி புஷ்கரிணி என்றே பயன் அது தமிழில கோன் ஏரி கோன் சுவாமி ஏரி புஷ்கரிணி இந்த சுவாமி முஷ்கரலே ஒரு குருகாய்ப்புறப்பேனே ஒரு கொக்காக நான் பிறக்க போடும் சோஜனை பண்ண கொக்காக பிறந்தா இப்பாகை இருக்குது கொக்காக பிறந்தா ரெக்கை இருக்கிறபடினாலே வறந்து வேற ஒரு இடத்துல ஓடி போட்டாலும் போய்விடும் ஆகவே அந்த இது வேண்டியது நமக்கு மீனாய்ப் புறக்கும் விதியுடைய மீன் அன்னியில ஓடாது அதனால அந்த மீனாகப் பிறக்கும்படியான புறவிடும் கொஞ்சம் யோசனை பண்ண மீன் ஜலம் பற்றி போனால் ஜலான் அதனால அந்த ஜென்மம் நமக்கு வேண்டாம் அந்யாசீனமான ஜென்மம் அது ஆகவே என்ன போனும் கேட்ட புன்பட்சில் குடித்துடனே புகப்பொருவே இந்த அர்த்தகால் அட்டைகால அவளை தடை பண்ண மாட்டான் ஜிஎஸ்வாமின் தடை பண்ண மாட்டான் ஏகாங்கிகள்னு சில பேர் போவா அவளைதான் தடையே பண்ண மாட்டான் நீங்க ஒரு சம்பவ எடுத்து பெருமாவுடைய பட்டில் எடுத்து கைக்கறி பலன் வேண்டிட்டு உள்ள விட்டு விடுவான் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொன்பட்டிலை எடுத்துக்கொண்டு பொன்பட்டில் தான் பொண்ணா இருக்குன்னு அர்த்தம் பொண்ணு என்பதற்கு அழகான அர்த்தம் ஒரு அழகான பட்டிலை பொண்ணு எடுத்துக்கொண்டு உள்ளே நானும் ஊரு பலன் என்று எல்லாரும் நினைக்கும்படியா போகலாம் வஜன பண்ணிச்சு அவட கையில் அந்த பட்டில் இருந்தால் அபகரிக்கணும்னு எண்ணம் உண்டாயிவிடும் அது வேண்டாம் செண்பகமாயில் இருக்கும் திருவுடைய செண்பகத்தில இருக்கலாம் என்று ஆலோசித்த கற்பகாவு கருகிய காதலிக்கு இப்பொழுது இந்திரன் காதில் தேவேந்திரனுடைய கற்பக சோலையிலே சத்தியபாவனையோடு கூட பெருமாள் கண்ணனங்குடி இருந்தார் நரகாசுரனை மதம் பண்ணிவிட்டு தேவேந்திரன் இடத்திலிருந்து அவன் அபகரித்து போயிருந்த வஸ்துக்களை எல்லாம் திருப்பிக் கொடுப்பதற்கு வந்தார் தேவலோகத்துக்கு அப்போது சத்யபாவாட்டி அந்த புஷ்பங்களை ஆசைப்பட்டார் கற்பக புஷ்பங்கள் ஆ மனுஷாக அவர் அப்போது பெருமாள் என்ன பண்ணார் அந்த கற்பக காவிய அப்படியே கருத்மானை விட்டுக் கொண்டு சத்யபாவ பிராட்டியினுடைய நடித்துவிடும் முடிய ஏற்பாடு அந்த மாதிரி யாராவது ஒரு ராஜா வென்று இந்த கல்பகம் கொண்டு போகணும் என்று கொண்டு போய்விடலாம் என்று நினைத்தார் அதுவாண்டாம் நம்ம தம்பகமாக நிற்கின்ற ஏனாவே ஒன்றுக்கும் உபயோகப்படாத ஒரு மரமாயிருக்கணும் அதுக்கு தம்பகம்னு தெரியும் அதுலயே யோசனை பண்ண பாரஸ்டில் வாக்காத வந்து இது அனாவசியமாயிருந்து இது கொண்டு தள்ளு வரகாத்து பெண்ணு சொல்லி விட்டால் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா காணாராய்ப்பாய்கருத்துடைய ஒரு காணாராக பெருக அது பெருகா எங்க போகும் நீங்க பெருக ஆரம்பிக்க எங்கேயோ காட்டில் அதுவும் வேண்டாம் நெறியாய் கிடக்கும் ஒரு வழியாக இருக்கணும் ஏதாவது ஒரு வழியா இருந்த இன்னொரு வழியில போயிட்டு இருக்கா மதத்தை சந்திரஜி வழியா ஒரு வழி ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு அதுவும் வாண்டான்னு சொல்லி எம் பெருமான் பொன்மதமே ஏதேனும் எனக்கும் தெரிய வேண்டா சர்வஜனான அவனுக்கும் தெரிய வேண்டா ஏதேனும் அவேனே அனந்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரிய அவர் சாதிப்பற பெருவாங்கடமுடைய ராகமும் ஆவே திருவங்கடமுடியானாக இருந்தாலும் எனக்கு வேண்டியது திருமதையிலே பாசம் வேண்டியது திருவங்கடமுடையானே நான் இருந்துட்டாலும் கூட எம்பெருமான் பொம்மலமேல் அடுத்த நிர்வாக மொழி திருவித்துவக்கோடு பாகவத்தாருக்கு ஒரு ஆக்காரம் அடுத்த உயர்ந்த ஆக்காரம் எம்பெருமான் சுவாமி நாமெல்லாம் அவருடைய சொத்துக்கள் அவருக்கு சேகப்பட்டவாள் என்பது பகவத் சேகத்துவம் அதை காட்டுதும் எது உயர்ந்தது கேட்டால் எவெருமானுக்கும் சேகப்படுறேன் இன்னொருத்திற்கும் சேகப்படுறேன் என்று சொல்லாமல் அனன்யார சேகத்துவம் அவன் தவிர இன்னோத்திற்கு நாங்கள் சேகப்பட்டவாள் அன்று என்பதுண்டே அது அனன்யார்கேகம் அதை பத்து திருஷ்டாந்தங்களாலே அந்த திருமித்துவ கோட்டம்மான் சந்திதிலே அரியணத்தாருதாயியகத்துனும் மற்றவள் அழும் குழவி அதிவேபோண்டிருந்தே கண்டாரிகள் வனவே காதலந்தான் செய்தும் கொண்டானல்லால் அரியமகள் போயர்ந்த நிஷ்ட ஒரு உத்தம நாயகி காதலன் சில சமயங்களிலே ரத்தியமாக போக்யமாக வெத்துக்கொள்வதும் உண்டு சில சமயங்களிலே கண்டாரிகள் எனவே தண்டிப்பதும் உண்டு தண்டித்தாலும் கூட அவன் உகந்து வெத்துக்கொண்டாலும் தண்டித்தாலும் அவன் கீழே வாழ வேண்டியது குளமகளுக்கு உத்தசையை ஒழிய போனியின் அடிக்கையை நாம் வர இன்னொரு பக்தாவை பார்த்துக் கொள்ளுகிறேன் சொல்ல மாட்டான் அதுபோல எம்பெருமானாலே நமக்கு சில தீங்குகள் நேருவதாக நினைப்போம் நமக்கு ஏதாவது கஷ்டம் தெய்வமே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு அவனை போய்கிட்டுவோம் அப்படிப்பட்டிருக்கிற துன்பங்களை எம்பெருமான் விளைப்பதாகவே கொண்டாலும் கூட நாம் என்ன நினைக்க வேண்டும் கொண்டானியா குலமகள்